قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات انما لكل امرئ ما انوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرات ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام اخرجه البخاري في كتاب بدأ الوح علاوة عرلالنم نهارة عن بديون ماهي اللهم اللهم الله تعالى وك فهلانيتم اندا وداها صلاتم صلامم حضرت محمد مصطفى مجتبا صلى الله عليه وسلم انهم ورحل رئياء كرمبتارحل صحاباكل شامم ورأي ورأكوريا نلا ورحل عني ورميدم اندا وداها புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவுடைய மாளிகையிலேயே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாஹக்கு கட்டளைகளை நூத்துக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவைகளிலிருந்து நூத்துக்கு நூறு தவிர்ந்து விலகிக்கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் கணியத்துக்குரிய அன்பார்ந்தே பெரியவர்களே அல்லாஹுக்கு எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு சிறந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் நாங்கள் சொல்கின்றோம் இஸ்லாம் மார்க்கம் என்பதாக நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதின் காரணமாக முஸ்லீம்களாக இருக்கிறோம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குதே அல்லாஹா இதுக்குள்ளால எல்லா விதமான விடயங்களையும் மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் இதனால் அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் வரவை துகுமுல் இஸ்லாம தீனா உங்களுக்கு மார்க்கமாக தீனை இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக்கொண்டேன் அல்லாஹு காட்டுகின்றான் மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனிதனுக்கு இன்னொரு விடயத்தின் பக்கம் தேவையுடையதாக அல்லாஹு தாலா அந்த மார்க்கத்தை ஆக்கவில்லை இன்று எங்களுடைய தலைகளிலே போடப்பட்டிருக்க கூடிய ஒருவிதமான தப்பான ஒரு கருத்து என்ன தெரியுமா இஸ்லாம் மார்க்க முண்டா அது வெறுவனே உங்களுடைய அபாதத்துக்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் பள்ளி வயலுக்கு வருகின்றோம் பள்ளியிலே தொழுகின்றோம் தொழுது பள்ளியை விட்டு வெளியில் சென்று விடுகின்றோம் இஸ்லாம் முடிந்து விட்டது நோன்புடைய காலத்திலே நோன்பை நோக்கின்றோம் இஸ்லாம் முடிந்து விட்டது ஹஜ்ய காலம் இந்த காலத்துல ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடினோம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அங்கு போய் திரும்பி வருகின்றார்கள் ஏதோ கொடுத்து விட்டால் கடமையும் நிறைவேறி விட்டது இதை தான் நாங்கள் இன்று பொதுவாக உலகளாவிய ரீதியில் மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இஸ்லாம் இந்த மார்க்கத்துடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நிறைவேற்றி விட்டால் அது பூர்த்தி ஆகிவிட்டது இஸ்லாம் இதனால்தான் உதாரணங்களை சொல்லிக்கொண்டு போகலாம் உதாரணத்துக்கு அன்றாட நடக்கக்கூடிய சில விடயங்களை நான் சொல்லிக்காட்டுகின்ற எண்ணியமானவர்களே பாருங்கள் பள்ளி வயலுக்குள்ளால் வரக்கூடிய நேரத்தில் கலசன் போட்டு இருப்பாங்க டவுசர் போட்டு இருக்கக்கூடியவங்க இந்த டவுசரை மடிச்சு கொள்ளுவாங்க மடிச்சு கரண்டை காலுக்கு மேலான வைத்துக் கொண்டு பள்ளியில வந்து தொழுவாரு தொழுவிட்டு விட்டு வெளியில போகும் பொழுது அந்த மடித்த காலை அப்படியே திறந்துட்டு நேரத்தோட எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பணிச்சு எப்படி ரோட்டை கூட்டிக் கொண்டு போவாரோ அதே மாதிரி கூட்டிக் கொண்டு மறுவோ போவார் ஏ பள்ளிக்குள்ள மட்டும் மடிக்கிறீங்க இல்ல பள்ளிக்குள்ள வந்து போனா சொல்லக்கூடிய நேரத்துல கரண்டை கால கீழால் இருக்கக்கூடாது அவரே ஒரு மார்க்கத்தை கிரியேட் பண்ணிருக்கிறார் உருவாக்கி இருக்கிறாரு புகாரியில் வரக்கூடிய ஹஜீஸ் சல்ல அலைவசல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் உலகத்தில் ஒரு நரகவாதியுமெண்டாடைய கரண்டை கால கீழ அவன் அவனுடைய ஆடையை அணிந்திருப்பான் இழுந்து கொண்டு போவான் இவனை பார்த்து கொள்ளுங்கள் நரகவாதி சல்லல்லா வலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது எங்கட பள்ளிக்குள்ள மட்டுமல்ல இருபத்தி நாலு மணி கேள்வ வாழ்க்கையிலயும் அது பின்பற்றப்பட வேண்டும் ஒபீஸுக்கு போறோமா ஸ்கூலுக்கு போறோமா எங்க போறோமோ அங்கோட ஒபீஸ் இருக்கு நாங்க போறோம் ஒபீசுக்கு போகும் பொழுது இந்த கரண்டை காலை கீழாலு போனா மேலால உடுத்துட்டு போனா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க சொல்றாங்க ஏ இப்படி நீங்கிட்டு வரீங்க கொஞ்சம் பண்ணிச்சுக்கோங்களே அதனால எங்களுக்கு பணிச்சுட்டு போறதுக்கு ஏழுமா அந்த அளவுக்கு இஸ்லாம் தேவல்ல இன்னைக்கு எங்களுக்கு போடப்பட்டிருக்க கூடிய விடயம் கண்ணியமானவர்களே அதே போன்றுதான் எத்தனையோ சொல்லிட்டு போறதுக்கு முடியும் இன்னைக்கு இஸ்லாம் வெறுமணி எபாதத்துக்களோடு மட்டும் நாங்கள் சுருக்கி கொண்டிருக்கின்றோம் இதனால் தான் எங்களுடைய முகங்களை பாருங்கள் எங்களுடைய ஆடைகளை பாருங்கள் பேச்சுவார்த்தைகள் பாருங்கள் நடைமுறைகளை பாருங்கள் வியாபாரம் அந்த வியாபாரம் எப்படிப்பட்ட நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது நூற்றுக்கு நூறு நாம் இந்த சட்டப்படி எங்களுடைய வியாபாரங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா ஏன் நீங்கள் வியாபாரம் செய்கின்றீர்கள் என்னுடைய வாப்ப தந்தை வியாபாரி அவரிடமிருந்து படித்தவைகள் என்னுடைய நண்பனர் வியாபாரி என்னுடன் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் நானும் வியாபாரியாக இருக்கின்றேன் இன்று நாம் சொல்லக்கூடிய பதில் இதுதான் நீங்கள் வியாபாரம் செய்ய போகின்றீர்களே யாராவது அதிராந்து கன்சல்ட் பண்ணி அதனால் நான் வியாபாரம் செய்ய போறேன் இதனுடைய சட்ட என்ன எனக்கு சொல்லித்தாங்களே நாங்கள் யாராவது உட்கார்ந்து முழுக்க அதனுடைய சட்ட பார்த்து இதுதான் சரியாக சொல்லக்கூடிய வியாபார முறை இதை நான் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த போக்கில் நாங்கள் எங்களுடைய வியாபாரங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா திருமணம் அது எங்கள குடும்பத்தில் நடந்து வழிமுறைப்படி நடந்து கொண்டிருக்குது அவங்க திருமணம் செய்யற நாங்களும் திருமணம் செய்கிறோம் இப்ப திருமணத்திலேயும் அங்க இஸ்லாம் கிடையாது கண்ணியமானவர்களே இப்படி பார்த்தோம்டா ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க நான் குரான் சுண்ணா சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கை பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை இந்துளவு தூரத்துக்கு அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்று பொதுவாக உலகளாவிய ரீதியில எல்லா இடங்கள்லயுமே மனிதர்களுக்கு பெரும் பிரச்சினை கஷ்டம் துன்பம் விசேஷமாக முஸ்லீம்கள் அவங்கள பார்க்கப்பட்ட ஏன் தெரியுமா இன்னைக்கு எங்கள்கிட்ட முஸ்லீம்கள்ட்ட இந்த குரானும் சுண்ணாவும் அந்த வாழ்க்கை கிடையாது முஸ்லீம்டா சித்தரித்து காட்டப்பட்டது என்ன தெரியுமா அவன் தலப்பா அடிச்சு இந்த ஜுப்பாவோட தாடிய வச்சுகிட்டு அவன் போனான் என்று சொன்னா அவனை பார்க்கறது ஒரு விதமான கண்ல அவன் ஒரு டெரரிஸ்டாக இருக்குமோ அவன் ஒரு பயங்கரவாதியாக இருக்குமோ ஏன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி அதுதான் பார்க்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனையும் அதுதான் இஸ் டெரரிஸ்ட் த இஸ்லாம் இஸ் டீச்சிங் டெரரிசம் அல்லா பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு கொடுத்திருக்க கூடிய கன்செப்டே தான் முஸ்லீம் என்று சொன்னா அவனை ஒரு விதமாக பாக்குறது ஏன் தெரியுமா இந்த முஸ்லீம்கள் நாங்கான பிரானுடைய அந்த அல்லாவுடைய கட்டளையை எடுத்து நடக்கல வெறுமனே எங்களுடைய எபாதத்துக்களோடு மட்டும் சுருக்கி கொண்டு விட்டோம் கண்ணியமானவர்களே உலக நாடுகளே எடுத்து பாருங்க முஸ்லீம் நாடுகள் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய முஸ்லீம் நாடுகள் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு நிம்மதியாக இருக்க வேண்டிய நாடுகள் ஆனால் இன்னைக்கு பயங்கரமான ஒரு தீதியான ஒரு நடுக்கமான பாவங்கள் நிறைந்த அல்லாவுடைய கட்டளைகள் மீளப்படக்கூடிய நாடுகள் என்று சொன்னா அது முஸ்லீம் நாடுகள் பேர் சொல்லி ஒவ்வொன்றொன்றா சொல்லிக் போக முடியும் இன்றைக்கு நிம்மதி இல்ல பயங்கரம் நிம்மதி இல்லாத பயங்கரமான ஒரு சூழ்நிலை எத்தனையோ கரைகள் சொல்லப்படும் என்பது காரணம் என்ன இந்த நாடுகள் முஸ்லீம் நாடுகள் வெறுமனே முஸ்லீம் என்ற பெயர்கள் எங்களிடம் இருந்து பறித்து விட்டார்கள் நிம்மதியை இன்று உலகத்திலே அறிமுகப்படுத்துகின்றார்கள் என்ன தெரியுமா உலகத்தில நிம்மதியான சந்தோஷமான பீஸ் அண்ட் ப்ரஸ்பரிட்டி லைஃப் சமாதானி புலுவங்கு நாங்க ஒவ்வொருத்தரும் கைய தூக்கி சொல்லும் அரேபியா அது அது மிசர் இப்படின்னு சொல்லி முஸ்லீம் நாடுகளை சொல்லிக் கொண்டு போக வேண்டும் ஏன் தெரியுமா அந்த படு மோசமான ஒரு சமுதாயம் இருந்த அந்த சமுதாயத்தில் மனித நேயம் உள்ள ஒரு மனிதனா மாற்றக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் மனித பண்புகளை உருவாக்கக்கூடிய இந்த தீனுள் இஸ்லாம் நிம்மதியான சந்தோஷமான பிரச்சினை அற்ற மனக்குழப்பங்கள் ஒரு வாழ்க்கையை காட்டி கொடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம் கண்ணியமானவர்களே ஆனால் இன்று எங்களுடைய முஸ்லீம் நாடுகள் இந்த பட்டியலிலே கிடையாது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ற நாடா அது முதலாவது ஸ்தானத்துல இன்றைக்கு காட்டக்கூடியது ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்துல ஜப்பான் மூணாவது இடத்துல அமெரிக்கா முப்பத்தி இரண்டு நாடுகளை போட்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் நாடுகள் கிடையாது கண்ணியமானவர்களே சந்தோஷமாக நிம்மதியா இருக்க வேண்டிய எங்களை பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கி இருக்கின்றார்கள் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா செக்யுலரிசம் செக்யுலரிசம் என்ற ஒரு மிக மோசமான ஒரு விடயத்தை எங்களுடைய தலைகளிலே போட்டிருக்கின்றார்கள் அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மார்க்கமா இஸ்லாம் அதனை உங்களுடைய சுருக்கக் கொள்ளுங்கள் வெளி வாழ்க்கைகளை இஸ்லாம் படி அமைக்க வேண்டிய தேவை இல்லை உங்களுடைய வியாபாரம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய சூழல் என்று நாம் அன்றாடம் இருபத்தி நாலு மணிக்கு காலமும் தொடங்கக்கூடிய நீங்கள் இஸ்லாம் படி நடக்க வேண்டிய தேவை இல்லை வெறுமனை எபாதத்துக்களுடன் சுருக்கி கொள்ளுங்கள் என்று இந்த கன்செப்ட் இதை எங்களுடைய தலைகளிலே இதுதான் செக்லரிசம் இது எல்லா எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பின்னி பிணங்கி இருக்கக்கூடிய எல்லா விடயங்கள்லயுமே கொண்டு வந்து விட்டார்கள் நம்முடைய பாலிட்டிக்கல் நம்முடைய education நம்முடைய economic நம்முடைய medicine நம்முடைய law ரீஜன் என்று சொல்லி மிக முக்கியமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடியவன் அரசியல் வாழ்க்கையை வாழக்கூடியவன் என்று எல்லா மட்டத்திலும் இந்த செக்யுலகத்தை நுழைத்து நாங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் உலகம் போற உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் படி நடக்க என்ற ஒரு மோசமான கருத்தைட்டிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அன்பானவர்களே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு கவலையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் வளமாக்கல் இருப்பீர்கள் ப்ரொபஷனல் படித்தவர்கள் இருப்பீர்கள் நாம் இதனை சிந்திக்க வேண்டும் நம்மிடம் இருந்து கலட்டப்பட்ட இந்த விடயங்கள் திரும்பி எங்களிடத்தில் வராத வரையில் நிம்மதி சந்தோஷம் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது எண்ணியமானவர்களே பாருங்கள் ஆயிரத்தி நானூறு வட்டங்களுக்கு முன்னால சல்லா வலைவசல்ல வரக்கூடிய நேரத்தில் அரேபிய தீப கட்பம் இருந்த ஒரு காலம் அந்நிய சரித்திர ஆங்கில ஆசிரியர்கள் கூட எழுதுகின்றார்கள் மைக்கேல் ஹெச் ஹார்ட் போன்ற சரத்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் இருள் நிறைந்த உலகம் எது சல்லல்லா வலை வசல்லம் வரக்கூடிய நேரத்துல அந்த சமுதாயம் படிப்பறிவு கிடையாது அவர்களுக்கு மார்க்கின்றால் என்ன தெரியாது அவர்களுடைய பொருளாதாரம் கீழ் மட்டத்தில் இருந்தது அவருடைய அரசியல் கீழ் மட்டத்தில் இருந்தது எதுவுமே தெரியாத ஒரு சமுதாயத்துக்கு மத்தியிலே சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் வருகின்றார்கள் அல்லாஹ் எதனை கொடுத்து அனுப்புகின்றான் இந்த மனிதர்களை முன்னேற்றுவதற்கு இவர்களுக்கு ஆட்சியை கொடுங்கள் இந்த மனிதர்களை முன்னேற்றுவதற்கு இந்த மனிதர்களுக்கு பொருளை கொடுங்கள் இந்த மனிதருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய சகல விடயங்களையும் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று இன்று நம்முடைய முஸ்லீம்கள் சொல்வதை போன்று சில முஸ்லீம்கள் சொல்வதை போன்று அந்த தடவாதம் அது இருக்கல்ல அதுக்கல்ல எங்கேயுமே காட்ட முடியாது இந்த எங்களுடைய இருக்கக்கூடிய குரான் இருக்கிறேன் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் இதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள் உருவாக்குங்கள் படைத்தரப்பு சிந்தனையை ஆடித்தனமான முறையில உள்ளத்துல பதியுங்கள் அது எப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இருக்கட்டும் வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதற்கும் எதுவுமே செய்ய முடியாது படைத்தரப்பு அல்லா அவனுக்கு மாத்திரம்தான் சக்தி இருக்கிறது அவன் எதை நாடுகின்றானோ அவன் எதை செய்கின்றானோ அதுதான் நடக்கின்றது அந்த ஈமானை பேச்சளவில் மாத்திரமல்ல வார்த்தைகள் அளவில் அல்ல ஆர்டிக்கல் எழுதுகிற மாதிரி அல்ல உள்ள ஆணைத்தனமாக பகிய வைத்தார்கள் கண்ணியமானவர்களே பின்னால் ஒவ்வொன்றொவ்வொன்றாக நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் இந்த ஃபொரான் சொல்கின்றது படி ஆட்சியை நடத்தி காட்டுகின்றார்கள் வசல்லம் தனி மனிதன் முழு முஸ்லீம்கள் முழு சஹாபாக்களையும் வழித்துகிறார்கள் எ அரசர்கள் அந்த துப்பக்கூடிய எச்சு கீழே விளையதில்ல அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி இன்றைக்கு காட்டுறதுக்கு ஏழுமா எப்படி ஜனாதிபதி மனிதன் நேயத்துக்கு உதாரண புருஷர் எப்பட்டனாதிபதி எப்படி சொல்கிறார்கள் ஒரு பொருளை நீங்க வித்து அந்த பொருளை எடுத்துட்டு போறாரு அதை திருப்பி கொண்டு வந்து தாராரு அந்த பொருள்ல கொர அல்லது அந்த பொருள் விருப்பம் இல்ல அதை நீங்க திருப்பி சந்தோஷமா எடுத்துக்கொங்க எடுத்து அந்த அந்த பொருளுக்குரிய காசை திருப்பி அவருடைய கையில திரிச்சு கொண்டு கொடுங்க சல்லல்லாஹலை சொன்னாங்க நாள என்னோட இப்படி இருப்பீங்க ரெண்டு விரல்களை ஒன்று சேர்த்தி காட்டினார்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை சொல்லி கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே இன்றைய பாரு கடையில விக்குணப்பு படும் நவசி திரும்ப எடுக்கப்பட மாட்டாது யாரு முஸ்லீம் கடைகள் தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் ஒரு ஜனாதிபதி பண்பை படித்து கொடுக்கின்றார்கள் நீங்க போனா அங்குள்ள சின்னவங்களுக்கு அநியாயம் செய்யவான பெண்களுக்கு அநியாயம் செய்யவான வயோதிகளுக்கு அநியாயம் செய்யவான அந்த நல்ல மரங்களை நீங்க வெட்டவானம் பண்பு படிச்சு கொடுக்கின்றார்கள் எப்படிப்பட்ட ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியுடைய பாச வளர்கின்றவர்கள் தான் அபுபக்கர் அமர் உஸ்மான் அலி இந்தாக்கள் ஆட்சியை பாருங்கள் அதில் துமர் ரெல்லா அண்ணு அவர்கள் அழுகின்றார்கள் தேம்பி தேம்பி உமரே ஏன் அழுகின்றீர்கள் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் அதில் துமர்றது எல்லா அண்ணு ஜனாதிபதி சொல்கின்றார் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில எங்கே ஆவது ஒரு நாய் சத்து கிடந்தா அல்லது ஒரு ஆடு சத்து கிடந்தா என்னிடத்திலே கேப்பானேன் ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி என்னோட ஒரு மினிஸ்டர் எங்கட ஒரு தலைவர் இன்னைக்கு எப்படி பண்பை காட்டுறதுக்கு ஏழுமா ஒரு ஒரு மிருகத்துக்காக வேண்டி மனிதனுக்காக வேண்டி அல்ல மிருகம் சத்து கிடந்தால் அல்லாஹ் கேட்பானே எப்படி நான் பதில் சொல்வது உள்ளத்துல எந்தளவு தூரத்துக்கு ஈமான் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த குரானுடைய செக்யூலர் இருந்தது அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி காட்டினார்கள் அமர்வன அப்துல் அஜீஸ் அஹமதுல்லாஹி அழகி அவர்களுடைய ஆட்சியை பாருங்கள் எப்படிப்பட்ட ஆட்சி இன்றும் சரத்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் அவர்களுடைய நீளமான ஆட்சியை பற்றி ஒரே தண்ணி கோப்பையில ஒரு பக்கத்துல ஓனாய் தண்ணி குடிக்குது இன்னொரு பக்கத்துல ஆடு தண்ணி குடிக்குது அல்ல அந்தளவு சூரத்துக்கு அவர்களுடைய நீளத்துக்கு மிருங்களுக்கு மத்தியிலையும் அமைதியை போட்டான் எப்ப பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்கள் ஆடும் தண்ணி குடிச்சு கொண்டிருக்கு எழுது திடீர்னு சொல்லி அந்த ஓநாய் ஆட்டுக்கு மேல பாய்ந்து கடிக்க ஆரம்பிக்கின்றது பார்க்கக்கூடிய மனிதர்கள் சொல்கின்றார்கள் உமரிபுண் அப்துல் அஜீஸ் ஜஃபாத்தாக இருப்பார்கள் கண்ணியமானவர்களே உண்மையிலே செய்து வருது உமரிபுண் அப்துல் அசீஸ் ஜஃபாத்தாக இது எங்களுடைய ஜனாதிபதி இது பொலிட்டெடுத்த செக்யூலர் இன்றைக்கு எட அரபு நாடுகள்மாத்தப்பட்டு பொலிட்டிக்கல் செக்லர்ந்தா அது அந்த பிரிட்டிஷ் இடத்திலையும் அந்த அந்த மேற்கட்சிய வாதிகள் இடத்துல போய் யூரப் இடத்துல போயிட்டு அப்படி நக்கி எடுத்துட்டு வந்த அந்த ஆட்சி முறையத்தான் இஸ்லாமிய நாடுகள் இன்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாராவது ஒரு இஸ்லாமிய நாடு படித்தவர்கள் இருக்கின்றோம் சொல்ல முடியுமா இந்த நாட்டுல இஸ்லாமிய பொலிட்டிக்கல் செக்யூலர் இருக்குது பொலிட்டிக்கல் செக்யூலர் ஃப்ரம் குரான் திஸ் குரான் எடுத்து காட்ட முடியுமா எங்கள்கிட்ட இல்ல போயிருச்சு எங்கள்ட்ட இருந்து அதனால் தான் நிம்மதி இல்ல அதனால் தான் சந்தோஷம் இல்ல எந்து பறித்து விட்டார்கள் எங்க தெரியுமா வைத்திருக்கின்றார்கள் குரான் மதரசாக்கள் ஆபிஸ் மாறுல உருவாக்குங்க நீங்க மௌடை மாற உருவாக்குங்க இருபத்தேழு வரையில பள்ளியில குரான ஓதி முடியுங்க கொரான் இஸ் இனஃப் வேற எங்குமே புரான கொண்டு வர தேவல்ல பட் அவைலபிள் இன் எவ்ரி பிளேஸ் குரான் எல்லா இடங்கள்ல இருக்குது கபட்ல இருக்கும் சேப்ல கைய போட்டா இருந்து எடுத்தா மெமரி சிப்ல இருக்கும் வீட்டுக்கு போறீங்க அங்க கபட்ல இருக்கும் கம்ப்யூட்டர்ல நீங்க அடிக்கிறீங்க குரான் வரும் வெப்சைட்ல அடிக்கிறீங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் குரான் டாட் எந்த வார்த்தை தேவை எந்த மீனிங் தேவை அப்படி டோட்டலா குரான் வரும் எந்த லாங்குவேஜில குரான் தேவை உங்களுக்கு சிங்களத்துல வேணுமா கொரியன் லாங்குவேஜ்ல வேணுமா ஜப்பனீஸ் லாங்குவேஜ்ல வேணுமா திவேகி மொழி எங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு மால்டிவா திவகி மொழியிலும் இண்டைய குரான் வந்துருச்சு எல்லா மொழியிலும் குரான் இருக்குது குரான் யாரும் எடுத்து காட்டலாம் சஹா வாக்கள் இடத்துல உங்களோட குரான் எங்கான் எங்க சொல்லி கேட்டா புத்தக வடிவுல காட்டல்ல இந்தா போறாரு அவரு தான் குரான் அதா போறாரு அவரு தான் குரான் குரான் இஸ் லைஃப் நாட் அ புக் நாங்கள் ஒவ்வொருவரும் கண்ணியமானவர்களே சொத்துக்கள் பறிக்கப்பட்டு விட்டது பொருளாதாரத்தை பாருங்கள் இன்றைக்கு உலகத்துல பொருளாதார அந்த சரித்தகம் அதனுடைய வீழ்ச்சிகளை நீங்க நீளமாக பேசல நான் இந்த இடத்துல சுருக்கமாக எடுத்து காட்டுகின்றேன் இரண்டாயிரத்தி எட்டுல உலகம் பொருளாதாரத்துல உலக சரித்திரம் காண முடியாத மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருந்தது என்னோட நாட்டுல முஸ்லீம் வியாபாரிகளுடைய பொருளாதார நிலைமை நூற்றுக்கு எண்பது வீதம் கீழே போயிருக்குது யார பார்த்தாலும் கஷ்டம் யார பார்த்தாலும் துன்பம் யார பார்த்தாலும் என்ன தெரியுமா சொல்லின்றார்கள் அதுல கடை ரீம்ல ஓடி பெரிய கடை பயம் இல்லாம சொல்றாரு நிலைமைக்கு அழைகி எங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிக்கடி கேட்கின்றோம் அந்த ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு திரிகின்றார்கள் ஜக்காத்தை எடுக்க யாராவது இருக்கிறீர்களா யாரும் ஜக்காத்த எடுக்கிறதுக்கு இல்ல அந்த ஜக்காத்தை திருப்பி அந்த அபிரிக்காவுடைய நாடுகளுக்கு அனுப்பப்படுது அங்கேயும் அப்துல் அசீஸ் உடைய தர்பாருக்கு வருது கடமையானவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு எடுக்க முடியாது எடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்ல யாருக்கு கொடுப்பது அதனால நீங்களே பார்த்து கொடுத்துக்கோங்க பைத்து ஜக்காத் சொல்லக்கூடிய நிலைமை இருந்துச்சு இன்றைக்கு என்னோட பைத்து என்ன தெய்வமா சொல்லுகின்றார்கள் போன வருஷம் நூறு அப்ளிகேஷன் எங்களுடைய மிக முக்கியமான பகிஸ்தானை சேர்ந்த வளமாக்கல் போனார்கள் இந்த ஜக்காத்துடைய விடயத்தை அறிமுகப்படுத்தினார்கள் உலக வறுமையை நீக்குவதற்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் ஒரு தீர்வு இதுதான் ஜத்துடைய முறையை அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்துல சொன்னார்கள் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய எளியவர்கள் கஷ்டமானவர்கள் துன்பமானவர்கள் அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு அல்லாஹ் அதே ஊர்ல ஒரு செல்வந்தனை ஆக்கி இருக்கின்றான் அந்த செல்வந்தனுடைய அந்த காசி சில நிபந்தனைகளோட சில கட்டுப்பாடுகளோட அந்த இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுமாயின் அந்த ஊரிலே எந்த ஒரு எளிய மனிதனும் இருக்க மாட்டான் இது ஹதீஸ் இந்த ஹதீஷு அங்க யூஎன்ல ஒப்புவிக்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இத விடயங்களை பூர்த்தியாக கேட்டுக்கொண்டிருந்து யுஎன் முடிவெடுத்தது இது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் வே எதுக்கு எக்கானமிக் ப்ராப்ளம் இதோடும் இவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றீர்கள் இது குரான் இருந்து எடுத்த தியரி கண்ணியமானவர்களே இஸ்லாத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்க வேண்டும் இல்லாமலாக்க வேண்டும் என்று அன்றாடம் பாடுபட்டு கொண்டிருக்க அந்த சமுதாயம் ால் எப்பட வேண்டும் இதனை மொத்தமாக எடுக்க முடியாது பார்க்க வேண்டும் இதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டும் என்று அதை முடித்து விட்டார்கள் பின்னால் அந்த பேச்சே கிடையாது பாருங்க இன்றைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஜகாத் எங்களோட சமுதாயத்தில் சரியா பேச்சு எல்லா மக்களுடைய அந்த வறுமையை நீக்கக்கூடிய நிலைமையில இருக்குதா நாங்க கணக்கு பாக்கக்கூடிய நேரத்துல ஜக்காத்த சரியா கணக்கு பாக்கிறோமா அதுவும் இன்றைக்கு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு பெரிய பிரச்சனை சிலவங்க அதுல எத்தனை லட்சம் ஜக்காத் இருக்குது நான் இதுல அறவாசை அவங்களுக்கு கொடுத்தேன் இதுல இந்த இந்த காசு கொடுத்தேன் மத்தர் அவருக்கு கொடுத்துட்டேன் என்ற ஜக்காத் தானே அவர் சொல்றாரு அவரே இன்றைக்கு மார்க்கத்தை உருவாக்கி பேசப்பட வேண்டும் நான் உதாரணத்துக்கு சொல்லிக் காட்டுகின்றேன் வறுமையை நீக்கிறதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் ஆனா அதுவும் எங்கள் தெரிந்து இன்றைக்கு பறிபோய் விட்டது கண்ணியமானவர்களே மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்கட கல்வி எஜுகேஷன் இன்றைக்கு நாங்க என்னட கல்விய எந்தளவு தூரத்துக்கு அடிப்படையில் இருந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வீண்டா என்ன அத நல்லா பார்த்து அந்த கல்விய கொடுக்கக்கூடியவர்களாக நாங்க எவ்வளவு பேர் ஆக இருக்கிறோம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்னோட பிள்ளைகளுக்கு கல்விய கொடுக்கணும் அதுக்கு நான் ஒரு வாப்பா எல்லாமே சொல்றதுக்கு ஏழுமா என்ன பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு முன்னால ஒரு அதிரதிரை வைத்து உட்கார்ந்தேன் இந்த மார்க்கம் சட்ட திட்டங்கள் மாணவனுக்கு அந்த மாணவனே அவருடைய டீச்சர்ஸ் மாதிரி செலக்ட் பண்ண வேண்டும் செலக்ட் பண்ணும் பொழுது எதை அடிப்படையாக வைத்து செலக்ட் பண்ண வேண்டும் ஒரு வாப்பா எல்லி சொல்ல முடியுமா இன்னைக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை ஸ்கூலுக்குறதுக்கு முன்னால பாக்குறது இன்டர்நேஷனல் ஸ்கூலா டொனேஷன் கம்மியாக இருக்குது குறைவாயிருக்குது அந்த ஸ்கூலுக்கு உடுங்க இந்த ஸ்கூலு கூட போறோம் ஏன் விடுங்க அங்க புளா இங்கிலீஷ் பேசுறாங்க நல்ல லாங்குவேஜ் படிச்சு கொடுக்கறாங்க அதனால நான் சிங்கள ஸ்கூலுக்கு விட்டேன் உங்களோட புள்ள எங்க விட்டீங்க என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் தமிழ் ஸ்கூல்ல விட்டு இருக்கிறேன் என்ன கூட்டிட்டு போறதுக்கு வர்றதுக்கு யாரும் இல்ல வீட்டுக்கு பக்கத்துல தானே லேசா போயிட்டு வருவாரு இன்றைக்கு நாங்க என்னோட புள்ளிய கொடுக்கிற சிஸ்டம் இப்ப நாங்க படிச்ச கல்விய பாருங்க எங்கிருந்து படிச்ச கல்வி யாருடைய கல்வி அமர் உஸ்மான் அலி ரூ அண்ணும் அவங்க போட்ட அந்த சிலபஸா அல்லது இபனுல் அரபி பாராபி இபுனு சீனா இபுனு சைமியா ஹர்ராணி போட்ட சிலபஸா படிச்சோம் நாங்க என்னோட புள்ளவர்களுக்கு நாங்கள் ரு கல்விய கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பார்த்தோமா அந்த கல்வியிலே ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையில் எங்கேயுமே நாஸ்திரவாத கொள்ளை கிடையாது இறை மறுப்பு கொள்ளை கிடையாது நபியுடைய வாழ்க்கையிலே கலங்கத்தை உருவாக்கக்கூடிய செய்தியும் கிடையாது கொண்டு போயிட்டு நாங்க இந்த ஸ்கூல்ல விட்டோம் இன்னைக்கு சொல்றதுக்கு ஏழுமா கண்ணியமானவர்களே கோச்சு கொள்ளாதீங்க இதெல்லாம் கொடுக்க வானம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க நான் ஒரு விஷயத்தை உணர்த்துறேன் பொது உலிய ரீதியிலு கல்வி வருகின்ற எண்ணியமானவர்களே இன்றைக்கு எஜுகேஷன் செக்யூலர் நாங்க இன்றைக்கு அப்படியே எடுத்து என்னோட வாழ்க்கையில கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய செக்லர்ல நானு விஷன் இருக்குது முதலாவது இந்த புள்ள சிறந்த அறிவாளியாக இருக்கணும் நாலேஜ் பவர் இந்த புள்ள அவன்றிவு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அறிவு திறன் உள்ள இருக்க வேண்டும் ரெண்டாவது ஸ்கில் பவர் அவனிடத்துல செய்ன் இருக்க வேண்டும் நீங்க ஒரு விடயத்தை கொடுத்தா அவன் அந்த செவ்வனை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு மார்லிட்டி இந்த மாணவனிடத்தில் நல்லொழுக்கம் உண்டாக வேண்டும் மதரசால ஓதுற புள்ளக்கு போட்ட விஷன் அல்ல எங்களுடைய நாட்டினுடைய விஷன் நான் சொல்றேன் மூணாவது மார்லிட்டி நல்லொழுக்கம் ஒரு உம்ம வாப்போட எப்படி நடந்து கொள்ளணும் என்னோட மகால மக்களோட நாங்க எப்படி நடந்து கொள்ளோடும் என்ன ஸ்கூல் டீச்சர் அவரோட எப்படி நடந்து கொள்ளோடும் பிரின்சிபலோட எப்படி நடந்து கொள்ளோடும் என்னோட இருக்கக்கூடிய சில மாணவர்கள் இவர்களோடு எப்படி நடந்து கொள்ளோடும் இந்த பண்பாடுகள் இவை நூற்றுக்கு நூறு சீரான பண்பாடாக இருக்க வேண்டும் நாலாவது இவங்களுக்கு போட்டிருக்கிற என்ன தெரியுமா இவங்களுடைய மாணவன் ஹீஸ் அப்படன்ட் அவன் ஏ லெவல் மாணவன் பஸ்ல எப்படி பிரயாணம் செய்யறான் ரோட்ல போகக்கூடிய நேரத்துல இவன் எப்படி ரோட்ல போறான் பள்ளிக்கு வந்தா பள்ளியில எப்படி இருக்கணும் இவனுக்கு அந்த ஸ்கூல்லிருந்து இவன் வெளியாக கூடிய நேரத்தில் உருவாக்கப்பட்டிருக்க நாட்டுடைய எல்லாருடைய விஷன் இது நாளும் நாலேஜ் பவர் ஸ்கில் பவர் மார்னிடி மாணவர்கள்ட்ட உருவாக வேண்டும் இதுதான் என்னோட கல்விக்கு போட்டு இருக்கக்கூடிய செக்யுலர் விஷன் மாணவர்களே இன்றைக்கு படிக்கக்கூடிய இந்த கல்வியின் மூலமாக இப்படிப்பட்ட மாணவர்கள் எங்க சமுதாயத்தில் எங்களுக்கு கிடைக்கின்றார்களா நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவை கிடையாது எங்கட மாணவர்களுடைய டீச்சர் ஆதாரத்தோட நான் பேசுகின்றேன் இந்த பகுதிகளை எப்படியோ தெரியாது கொழும்பு பகுதியில் வைத்து பாருங்க ஸ்கூல் கட்டுகள்ல ஸ்கூல் கட்டுல என்னத்தை எழுந்திருக்கிறாங்க எது வெளியிலிருந்து இருக்கிறாங்க இந்த நாலு விஷன் வரக்கூடிய மாணவர்களை பற்றி எப்படி எழுத திருவர்கள் நாளை தலைவர்கள் இந்த நாட்டை கட்டி ஆளக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தை நாங்கள் வளர்ப்போம் இப்படி மிக முக்கியமான விடயங்கள் வேண்டிய இடத்துல என்ன தெரியுமா எழுதிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே சொல்லுவேன் திருப்பி எடுத்துட்டு வர்றதுக்கு இவங்களை நல்ல வழியில கொண்டு போகணும் மத்ரவிய மத்ரவிய மத்ரவ்ய கண்ணியமானவர்களே பற்றி அதே ஸ்கூலுடைய பிரின்சிபலோ போர்டோ அந்த கட்டில் எழுதி இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன சமுதாயத்திலே இருக்கக்கூடிய படித்தவர்கள் ப்ரொபஷனல் இந்த மாணவர்களை நாசமாக்கூடிய விதத்திலே உருவாக்கக்கூடிய சில விடயங்கள் அந்த மாணவர்களை போய் தாக்குகின்றது இன்றைக்கு பெரிய பிரச்சனை பிரின்சிபல் வந்து சொல்றாரு அதனால் என்னோட ஸ்கூல்ல அஞ்சாவும் படிக்கிற மாணவன் கை நகத்துக்குள்ள தூளை வச்சு கொண்டு இருக்கிறான் அவன்ட உதடுக்குள்ள தூளை வச்சு கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு என்னோட மாணவர்கள் கண்ணிய மாணவர்களே காரணம் ஏன் ஒரு வாப்ப சொல்றாரு எனக்கு நாலு புள்ளகள் என்ன நாலு புள்ளவர்களும் சொல்லத கேக்கறதில்லை நல்லா படிச்சவங்க ஏதாவது சொன்னா கையை நீட்டி எனக்கு அடிச்சவாறாங்க சொல்ல விருப்பம் இல்ல சுருக்கமா சொல்றேன் என்னவர்களே என்ன இன்றைக்கு என்னோட நாட்டுல சௌக்கியத்தை பார்த்த மூவ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அது விரிவாக சொல்ல வேண்டிய தேவல்ல அதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும் இஸ்ரீ தூஷணிய லமா தூஷணியூ அட்டாய் தஹ துணாய் கொடியா ஆனா இவனின் மூலமாக நடந்த அநியாயம் இவனுக்கு இன்றைக்கு மனிதனுக்கும் மிரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றான் இவனுடைய நிலைமை படு மோசமான நிலைக்கு போயிருக்குது காரணம் என்ன என்னோட படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய போஸ்களை பதிவுங்க அவங்களுடைய சீக்கிரம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அவர்களுடைய போல்டர்ஸ் ஏன் லக் பண்ணி வச்சிருக்கிறாங்க பரிசீலனை செஞ்சு பாருங்க இந்த மாடலட்சியும் இந்த ஆட்டிடியூட்டும் அப்படி வெளியில வரும் இதெல்லாம் விவரமான தெளிவா சொல்ல விருப்பம் இல்ல கண்ணியமானவர்களே சுருக்கமான நேரம் என்னோட புள்ளகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியினால என்னோட புள்ளகள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க ஆனா முன்னேற்றுகின்ற ஒரு இடத்துல வச்சு முக்கியமான ஒரு மாணவர்கிட்ட பேசக்கூடிய நேரத்துல அவர் சொன்னாரு அதற்கு மூணு மாச கோஸ்க்கு போய்கொண்டு இருக்கிறேன் நான் கேட்டேன் காலையிலிருந்து மாலை வரையில கோஸ்ல இருக்கிறீங்க நீங்க மூணு மாசத்துக்குள்ள அப்டூ சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாளுக்கு மேல நீங்க போறீங்க கிட்டத்தட்ட அப்டு த்ரீ ஹண்ட்ரட் அவர் முன்னூறு மணித்தாலத்துக்கும் மேற்பட்ட ஒரு டைம்மா எங்கேயாவது அல்லது ஈமான் அல்லது ரெஸ்பெக்டிவ் பேரண்ட் உங்களோட உமா அப்பா கண்ணிய படுத்துங்க அல்லது உங்களோட அன்வை பத்தி ஏதாவது சொல்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா சொன்னால் அப்படி ஒன்றுமே இல்லை அப்ப நான் கேட்டேன் அப்டூ த்ரீ ஹண்ட்ரட் அவர்ஸ் முன்னூறு மணித்தியத்துக்கு மேலால நீங்கிற படிப்புல அல்லாட சிந்தனையே இல்ல உட நிலைமை என்ன கண்ணிய மாணவர்களே இன்னொன்னு நான் சொல்றேன் ஒரு மாணவர் வந்தாரு இருபத்தி வயசு நான் கொழும்பு பாதையில் ப்ரோக்ராம முடிச்சுட்டு வந்த நேரத்தில் அவர் சொன்னாரு தாங்க நான் அப்படியே சைட் கொடி போனேன் ஒரு பியூர் முஸ்லீம் கண்ணியமான அஞ்சு நேரம் தொழுகிறாரு அவர் சொல்றாரு அந்த மாணவன் அது ரொம்ப நான் ஓபனா சொல்றேன் பிராங்கா பேசுறேன் நான் தொழுகிறேன் மக்களை காட்டுறதுக்கு என் உமா பாபா நான் சொல்லுகிறேன் எந்த உள்ளத்துல ஈமான் கிடையாது சும்மா நடிச்சு கொண்டு இருக்கிறேன் எனக்கு குவானின் அமைக்குது ஒரு பெரிய ஒரு விஷயம் அவர் அதை சொல்லிட்டு சொல்றாரு அதுல ஏண்ட நிலைமை என்னோட ஒர்க் பண்ணக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறாங்க தொலைப்போறது இல்ல ஏண்டா நாஸ்திகவாதர்களாக மாறிருக்கிறார்கள் பிலோசபிக்கலாக அகணியமானவர்களே அதுக்கு சில விஷயங்கள் அவருடைய தலை கழுகப்பட்ட அஹமது இல்லா ஒரு நிலைமைக்கு மாறி பல முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது எங்கேயுமே ஈமான்டைய தக்குவாவுடைய கல்வி இல்ல அவன் அவன் கல்வியில வாட் இஸ் யோ ரோல் மாடல் ஆப் அ ஃபாதர் வாட் இஸ் ரோல் ஆப் அ மதர் வாட் இஸ் ரோல் மாடல் ஆப் அ ஹஸ்பண்ட் மேனேஜர் ட்ரஸ்டி பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் ச்ச அப்படின்னு சொல்லி யாருடைய ரோல் மாடல்களும் அங்க சொல்லி கொடுக்கிறதில் மாணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி ஒரு பொறுப்புதாரி எப்படி இருக்கணும் ஒரு டிரி போர்ட் தலைவர் எப்படி இருக்கணும் மெம்பர்ஸ்பார் எப்படி இருக்கணும் ஒரு பிரின்சிபல் எப்படி இருக்கணும் ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் இது அனைத்துமே எங்களுடைய இந்த ஹொரான்ல இருக்குது எங்கையாவது படிச்சு கொடுத்தோமா ஆனா, can, yes. can speak English perfectly? அவன் இலீஷ் இங்கிலீஷ்லி இன் அமெரிக்கன் ஸ்டைல் ஸ்டைல் ஒரு பிரிட்டிஷ் ஸ்டைல் ஒரு இண்டியன் ஸ்டைல் அவன் சொல்லுவான் அந்தளவு கூறத்துக்கு கோஸ்டலை பலோ பண்ணி படிச்சிருக்கிறான் சிங்களன் கோமத கதா கரண்டோனே மொன விதியடாத கதா கரண்டோனே மிமிகிரி கரண்டது ஒருத்தர மாதிரி பேசி காட்டவா இன்னைக்கு மாணவரோட பொழுங்கக்கூடிய நேரத்துல பேசுறதுக்கு சரியா என்னமா கஷ்ட கேளுங்க அந்த மாணவர்களும் சரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாங்க யாராக இருந்தாலும் சரி சூரத்து சரியா ஓதல்லண்டா இங்க தொழுகேல ஐம்பது அறுபது வருஷம் தொழு இருப்போம் கூடாது சூரத்தில் பாத்தியா சரி இல்லண்டா எங்களுக்கு டைம் இல்ல அதை யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல ல கொஞ்சம் அங்கிட்டிங்கிட்டா அவருக்கு டென்ஷன் மிரர் எங்க கண்ணாடி எங்க தேடி போறாரு டைய பார்த்து சரியா வச்சு கொள்றாரு கோட்டு சரியா வைக்கிறாரு கலசல்ல இன் பண்ண கடைசல்ல சரியா வைக்கிறாரு பெல்ட் எடுக்கக்கூடிய நேரத்துல சுகல்ல தலையில எத்துன்னு ஓடுது எந்த அந்த கலசர்ட் எந்த இந்த மாதிரி பெல்ட் இன்னைக்கு பெல்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா பெல்ட் லீக் மெக்னட்ல என்ன இருக்குன்னு தெரியுமா அடிச்சுக்கொள் பாத்தாச மூணு வருஷம் கல்யாணம் முடிச்சுக்குள்ள இல்ல என்ன மக்னட் இழுத்துருச்சு ஆன்மீகத்தை இதுக்கு எங்களுக்கு தெரியாது காஸ்ட்லியா கொடுத்து போடுறோம் ஆனாத்துள் பாத்திகா அது பள்ளி அது ரத்துல தான் கேட்கணும் எங்கட நிலைமை கண்டியமான கல்வியூரோ எங்கள்ட்டிருக்கிறான் ஒருத்தர சொல்றாரு ப்ரொபஷனல் படித்தவர் அப்படி எல்லாம் இருக்குதா ஏ எங்களுக்கு தெரியாது அறுநூறுக்கு பின்னால எங்கள்கிட்ட இருந்து பறித்தார்கள் சயின்ஸ் வேணுமா மேக்ஸ் வேணுமா ஜூலஜி வேணுமா பட்னி வேணுமா கெமிஸ்ட்ரி வேணுமா ஜியாகிராபி வேணுமா அஸ்ட்ரானமி வேணுமா என்ன கல்வி உங்களுக்கு வேணும் இந்த குரான் இருக்குது எங்கடைய சரித்திரத்தை புரட்டி பாருங்க முஸ்லிம் விஞ்ஞானிகள் இஸ்லாமத்தினுடைய அந்த பெரும் பெரும் அந்த உலமாக்கல் விஞ்ஞானிகளாக இருந்தார்கள் பெரும் கண்டுபிடிக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட சரித்திரம் வாய்ந்தவர்கள் தான் ஏன் இந்த குரானில் இருந்து காட்டினார்கள் இஜி அறுநூறுக்கு முன்னால் உள்ள வரலாறை புரட்டி படியுங்கள் கண்ணியமானவர்களே என்னோட கல்வி எல்லாமே பள்ளி வாயில கொடுக்கப்பட்ட கல்வியில் என்னோட பள்ளி வாயிலாடு பள்ளி வாயில இருந்தது இன்றைக்கு எங்க வெறுமனையே சொல்லுங்க பள்ளியை மூடிட்டு போங்க உங்களுக்கு கல்வியா வாங்க செக்யூலர் படி எங்களுடைய வாங்க ஸ்கூலுடைய நிலைமை என்ன முஸ்லிம் ஸ்கூல் தாடி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது மாஸ்டர் என்ன சொல்ற நீடி இறக்கிட்டு வா எனக்கே தாடி இல்ல நீ எப்படி தாடி வைப்ப டீச்சர்ஸ் மாருக்கு தாடி வைக்க கூடாதா டாக்டர்ஸ் மாருக்கு வைக்க கூடாதா இன்ஜினியர் மாசுக்கு வைக்க கூடாதா நாங்க முடிச்சிருக்கிற இந்த ஆடை என்ன மௌளைமாருடைய ஆடையா இந்த தலப்பா இந்த தாடி இந்த சுப்பா மூலிகா முஸ்லிம்களுடைய அவர்களுடைய ஒவ்வொருத்தரும் என்னோட வாழ்க்கையை இப்படித்தான் அமைச்சு கொள்ளணும் ஆனா இன்றைக்கு முஸ்லீம் ஸ்கூல் பேர் அளவுல அவங்களுடைய ஸ்கூலுடைய நிலைமை இன்றைக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களோட பாதியை சொல்லல பொதுவாக இன்னைக்கு எல்லா இடங்கள்லயுமே நாங்க போறதுனால எங்களுக்கு தெளிவாக தெரியும் சில ஸ்கூல்களுக்கு போனா முக்கியமான ஒரு ரெண்டு சேர்மா இருப்பாங்க தீனோட கொஞ்சம் பட்டுள்ளவங்க அண்மையில நடந்த ஒரு விஷயம் என்ன ஒரு முஸ்லீம் ஸ்கூல் பிரபல்யமான ஸ்கூல் அங்க கூப்பிட்டு இருந்தாங்க போடும் அங்க சொல்றாங்க மியூசிக் போய்கொண்டு இருக்குது முயற்சிக்கு பின்னால ரெண்டு முஸ்லீம் டீச்சர் மார் இருக்கிறாங்க லேடி அவங்க சொல்றாங்க அப்படியே ஸ்கூலுடைய சித்தத்துல இருக்கத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைய போட்டு கொண்டு இருக்கிறாங்க அதை இல்லாமல் இருக்குது கண்ணியமானவர்களை நாங்க கேக்குறோம் எ ஒரு விளைவுனோட வாழ்க்கைய நாசமாக்க கூடியது என்னோட முஸ்லிம் முஸ்லீம் நடத்த கூடியவங்க எப்படி போட்டு இருக்கிறாங்க தெரியுமா மியூசிக் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் சின்ன பிள்ளைகளுக்கு மியூசிக் படிச்சு கொடுக்கப்படும் صلى الله عليه وسلم ஒவ்வொரு மனிதனுடைய வேகமாக உண்டாக்கும் தெரியுமா இரவில மழை பெய்ஞ்சா காலையில பாக்குறோம் புட்பூண்டுகள் முளைச்சிருக்கு நேற்று தானே மழை பெஞ்சிச்சு அவ்வளவு சுருக்கம் முட்பூண்டுகள் முளைச்சிருக்குதேண்டு அவ்வளோ சுருக்கான்னு சொல்றோமே அச வேகமாக மியூசிக் உள்ளத்துல முனாசிக் கணத்தை உண்டாக்கும் என்னோட மாணவர்கள் பாருங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு என்ன தெரியுமா என்லுகிறாங்க நான் இக்கத்துல மட்டும் உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறாங்க நான் போனா முடிஞ்சு தொழுகேம் தண்ணி குடிக்கிறதெல்லாம் நின்று கொண்டு கணக்கு இல்ல இதுதான் ஒருத்தருக்கு முன்னால ஒரு மாதிரி இருக்கிறது இன்னொருத்தர் போனதுக்கு பின்னால மாறி இருக்கிறதையே பே பாரு பெரிய சரித்திரம் இருக்கு வயசுல குழந்தை இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்தே மியூசிக்கள் கேட்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அந்த புள்ளருடைய சிந்தனை அதுதான் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு எங்களோட எல்லா விளையாட்டுப் பொருட்கள்லயும் மியூசிக் இருக்குது முஸ்லீம்களை வழி எடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக பாவித்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த மியூசிக் கண்ணியமானவர்களே அன்பானவர்களே கல்வி கீபோஸ்ட் முஸ்லீம்கள் போய் இருக்கணும் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பேசிக் அண்ட் பெனிபிஷியல் எஜுகேஷன் அல்லாவுடைய சிந்தனை கொடுக்கப்படணும் அல்லாவுடைய பயம் உருவாக்கப்படணும் ஸ்கூலுக்கு போங்க போய் அங்க டீச்சர் பாடம் நடத்துவா என்ன பாடம் இப்படித்தான் பூமி அதிர்ச்சி வாடுறது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த தியரிய சொல்லக்கூடிய நேரத்துல இந்த மானவன் சொல்லுவான் டீச்சர் த பேசிக் திங் ஓகே பட் இஸ் Allah இந்த மாணவன் சொல்லுவான் டீச்சருக்கு சொல்றதுக்கு அனுமதி இல்ல முஸ்லீம் செக்யூலராக இருக்கட்டும் ஒரு டீச்சர் படிச்சு கொடுத்துட்டு அல்லாவிடத்துல இருக்குது எந்த ஒரு டீச்சருக்கும் சொல்றதுக்கு அனுமதி இல்ல அப்படி சொன்னா மூணு நாளில என்கொயரிய கூப்பிடுவாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏன் நீங்க சொல்லாத விஷயத்தோட சொல்லி கொடுக்க கூடாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க என்கொயரியில விசாரிக்கிறவரும் என்னோட முஸ்லீம் ஒத்தராகத்தான் இருப்பாரு கண்ணியமானவர்களே நாலேஜ் பவர் அறிவுன்றது வந்து ஒரு சக்தி வாய்ந்தது அதை நாங்கள் எங்கிருந்து கொடுத்து பெரியவர்கள்ட்டையும் சின்னவங்களுக்கு வியாபாரத்திலையும் அன்றாடம் தொழில்நிலையில் ஈடுபட்டு எங்களோட பெரியவர்கள் அவங்க இஷாவுக்கு பின்னால ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பள்ளியில வந்து உட்காரணும் அதுல அவருக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் ஜீனுடைய விடயங்கள் குரான் உள்ள சட்டத்திட்டங்கள் குரான் பத்தி என்ன சொல்ல சொல்ல முக்கியமான ஒரு விஷயம் மெடிசன் குரான் என்ன சொல்லி சொல்லி கொடுக்கணும் உட்கார்ந்து கன்சல் பண்ணும் கேட்கணும் நாங்க பெரிய ஒரு பாதாள கொளியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம் எங்கள நிலைமைகளை நாங்க மாத்தோணும் எங்கட குள்ளர்களுக்கு அடிப்படையில் இருந்து அவங்களுக்கு ஈமான் யக்கீன கொடுங்க அல்லாவுடைய பயத்தை உருவாக்குங்க மூணு வயசு தானே நாலு வயசு தானே விட்டுடாதீங்க இந்த மூணு வயசு நாலு வயசு கார்டூனும் இன்றைக்கு பார்க்க கொடுத்திருக்கிறாங்க அதே போல இந்த பிள்ளைகளுக்கு அந்த டிவி கேம் இந்த கார்டூனும் இந்த டிவி கேமும் நெஞ்சு தனியாக பேசப்பட வேண்டிய தலையங்கள் எண்ணியமானவர்களே அதனால கல்வியில பேசிக்ல இதை கொடுங்க அதே மாதிரி நேரம் முடிஞ்சிருச்சு எனக்கு தரப்பட்ட எண்ணியமானவர்களே மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் மருத்துவம் மெடிசின் இந்த மருந்தும் எங்க குரான்ல இருக்குது எங்களுக்கு சுகம் இல்லா போனா தலைவழிண்டா காய்ச்சல்டா நாங்க வந்து அன்னியன் ஓட தேவல்ல என்னோட டாக்டர் ஓட தேவல்ல லட்சக்கணக்கு செலவழிக்க வேண்டிய தேவை கிடையாது வாழ்க்கையில தலைவலியையும் காய்ச்சலையும் தவிர வேற எந்த நோயும் வந்தது கிடையாது முஸ்லீம்கள் தான் ஆரோக்கியமானவர்கள் முஸ்லீம்கள் தான் நல்ல சுக தேகிகள் இதனால தான் சொன்னாங்க உமரதியோ அவங்க ஒரு பலகீனமான ஒரு முக்மீனை திடாத்திரமான ஒரு முக்மீன் மிக சிறந்தவன் உமரதியை காட்டினாங்க நாங்க நோயாளர்கள் அல்ல நாங்க கஷ்டமானவர்கள் அல்ல நேற்று நைட்ல ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதுல போட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு உலகத்துல பெர்சன்டேஜ் அடிப்படையில பாத்தா மூனு பேர் இருந்தாங்கண்டா அதுல ஒத்தர் நோயாளியாக இருப்பாரு மூணுல ஒன்று நோயாளிகள் ஆனா அது இன்னொன்று முன்னேறி ஆண்டா சொல்றது இன்னைக்கு அறவாசிக்கு மேல நோயாளர்களாகத்தான் இருக்கிறோம் கூப்பிடு கேளுங்க ஒரு சொல்லுவாரு சுகர் பேஷண்ட்வாரு இல்லன்னா கொலஸ்ட்ரால் இல்ல ஸ்டாம்ட் டிசீசஸ் ஒன்று ஒன்று மூட்டு அழிந்து இடுப்பு அழிந்து எல்லாரும் நிலைமையும் இதுதான் இது பேசிக்ல பெரிய ஒரு ப்ரோக்ராம் கீழிருந்து வர வேண்டிய ஒரு விஷயம் நேரம் முடிஞ்சிருச்சு நான் சுருக்கமா சொல்றேன் ஒரு ரெண்டு விட கண்ணியமானவர்களே நோய்க்காக வேண்டி அண்ண போகவான நான் சீக்கிர விடயங்கள் ஆதாரத்தோடு இருக்குதுலயங்கள் உம்மத்துக்கு போய் சேரு சொல்றான் தேனை பற்றி சொல்கின்றான் தேன் எல்லா நோய்களுக்கும் மருந்து இன்னைக்கு எங்க எத்தனை பேர்ட்ட வீட்டுல தேன் இருக்குது எல்லாம் எங்களோட வீட்டுல இருக்குது அதுக்குன்னு சொல்லி பக்ஸ வச்சிருக்கிறோம் தேன் இருக்குதா தேன் கிடையாது அது எங்க அது சும்மா ஜொலுக்கி குடிக்கிறது சும்மா இனிப்புக்கு நக்கிக் கொள்றது யாரோ தேன் போத்துல கொஞ்சாங்களே கொண்டாங்களே நாங்க எடுத்து நக்கிக் கொள்றோம் அதுக்குதான் தேன் போத்தல வச்சிருக்கிறோம் அது எல்லா நோய்க்கு மருந்து அதெல்லாம் எங்களே சரிவராது தானே பெனடோவலி இருக்குது தலைவலியா ரெண்டு பெனடோவல போடுங்க காய்ச்சலா ரெண்டு போடுங்க இன்னைக்கு எங்களோட தலைய கழுவிக்கிறோம் மென்டலி நாங்கெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறோம் காய்ச்சல் மாறி அந்த அவன் எங்க இருக்கிறான் கனடால அவன் எங்க இருக்கிறான் அமெரிக்கால அவன் எங்க இருக்கிறான் நோர்வேல யூகே ல அவன் இருக்கிற இஸ்ரோவேல்ல எங்களுடைய ஊட்டுக்குள்ள ரெண்டு வயசுள்ள கேக்குது இந்த அளவு சூரத்துக்கு அங்கிருந்து எங்களுடைய தலைய கழுவுறான் நாங்க பாவம் அடிப்படை மருந்த விட்டு எவன்டையோ நாஸ்தியவாத கொள்ளையுடைய கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய கிதாபாலி பாருங்க கிதாபு கிதாபு மெடிக்கல் ஃபேகல்டிக்கு தேவையான எல்லா மருந்துகளையும் செல்லும் அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா துவாவும் செய்யணும் மருந்தும் எடுக்கணும் தானே சிலிருந்து மருந்து வரைவு லட்சணம் என்ன ஒரு நோயை குணப்படுத்தக்கூடியது அது மருந்து அதே சுகம் இல்லாம பல்லு வலி என்றாரு என்னடா பல்லு வழியில் அரைஞ்சா பல்லு போயிருச்சு அவன் அரைஞ்சது மருந்து இதுதான் மெடிசின் இடுப்பு ரொம்ப வலிக்கது யார சூழல்லா கண்ணியமானவர்களே முஸ்லீம்கள் நாங்க என்ன சொல்லுவோம் ஸ்பெஷல் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு போய் அங்க போயிட்டு அவரை சந்திங்க நல்ல ஒரு நல்லா பாக்குறாரு ஒருத்தர் அவரை போயிட்டு பாருங்க உங்களுக்கு இடுப்பு வலையுந்தா நீங்க ரெண்டு பெண்தோலா போட்டு பாருங்களே நாங்க சொல்றது எங்கட சல்லல்லாக அழகி வசல்ல கூப்பிட்டுட்டாங்க வாங்க இடுப்புல கைய வச்சாங்க துபாவை ஓதினாங்க சொல்றாங்க எனக்கு எந்த வருத்தம் எங்க போயிடுச்சுட்டே தெரியாது காச்சலுக்கு துவா இருக்குது கண் வலிக்குள்ளவர்களே எங்களை நோயாளி ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஏண்டா நாங்க ஓடிட்டோம் எங்களுக்கு தெரியாது சிலர் கேட்கிறாங்க நாங்க இந்த டாபிகா இந்த சொல்லப்பட்டீங்க இன்றைக்கு எங்களுடைய ஸ்கூல்லயோ எங்களுடைய யூனிவர்சிட்டிகள் எங்களுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிலையோ குடுக்கறதில்லை ஏன் தெரியுமா இது ஆரோக்கியமான வாழ்க்கை அதுல வந்து ஆரோக்கியம் இயக்குது அதுல குறை கிடையாது அல்ல அப்படித்தான் இருக்கிறான் கண்ணியமானவர்களே அதனால நாங்க எங்கட நிலைமைய மாத்தணும் எல்லாத்துக்கும் நாங்க ஓடுறது இல்ல பலமாக்கள்கிட்ட வைத்து உட்காருங்க இந்த இந்த நோய்க்கு என்ன சொல்யூஷன் கேளுங்க மாஷா அல்லா இப்ப பல முயற்சிகளுக்கு பின்னால சில விடயங்களை நாங்க செஞ்சுட்டு வாரோம் இன்னைக்கு பாருங்க பெண்களுடைய நிலைமை படும் மோசமான நிலைமைய போயிட்டு இருக்குது இன்னைக்கு யார பார்த்தாலும் அவருக்கு என்னன்னே தெரியாது அவர் சொல்றாரு சீசர் அசரத் சொல்லி தெரியாது சைன் பண்ண சொன்னாங்க சைன் பண்ணி கொடுத்தோம் சீசர் பண்ணிட்டாங்க சொல்றாரு அசரத் எனக்கு 12 புள்ளகள் அவங்க 12 புள்ளைகளும் மாஷா எட்டு புள்ளைகள் கல்யாணம் முடிச்சிட்டாங்க ஒரு புள்ளக்காவது புள்ளகள் கிடையாது மனிதன் வந்து ஒரு மிருகம் உலகத்துல எத்தனை மாட்டுக்கு சீசர் நடந்திருக்கிற சிங்கத்துக்கு எத்தனை யானைக்கு சீசர் செஞ்சிருக்கிறாங்க எூறு சரியானது உலகத்துல மனிதனுக்கும் ஈக்குவலான ஒரு மிருகம் என்ன தெரியுமா பண்டி மனிதனுக்கு பண்டிக ஆட்டை பொருத்துறதுக்கு ஏழும் அவ்வளவு தூரத்துக்கு ஈக்குவலான ஒரு மிருகம் எத்தனை பண்டி சீசர் செய்ய முடியாம செத்து போயிருக்குது ஆனா இன்றைக்கு வசூலுக்கு போனோடனே உங்களோட வருமான காரணம் என்னண்டா ஒரு சிம்பிள் திங் கல்யாணம் பிடிச்சதிலிருந்து ஒரு புள்ளைய பெற்றெடுக்கும் வரையில எப்படி நாங்க நடந்து கொள்ளுமோ குரான் சொல்லுது சுண்ணா சொல்லுது சாபாக்கள வாழ்க்கை இருக்குது நாங்க எடுத்து நடந்தோமா பார்த்தோமா படித்தோமா தெரியாது என்ற எங்களுக்கு எல்லாத்துக்கும் யூரோப் இருக்குது கனடா இருக்குது அமெரிக்கா இருக்குது இஸ்ரேல இருக்குது எல்லாரும் அதுல தலைய கழுவி கொண்டிருக்கின்றோம் ஒரு நீளமான ஒரு லாங் நாங்கள் ஒவ்வொருத்தரும் முடிச்சு கொள்ளும் உளமாக்கல் புரொபனல் ஒன்று சேரணும் இதனுடைய யதார்த்தமான நிலைமை என்ன நாங்க விளங்கணும் இன்றைக்கு இஸ்லாமிய முறைப்படி ஸ்கூலில் ஆரம்பிக்கப்படுது ஈமானுடைய அந்த தொடர்புடைய ஆரம்பிக்கப்படுது இன்றைக்கு அதே மாதிரி மருத்துவமனைகள் கூட இஸ்லாமிய நூத்துக்கு என்ன வழிமுறை தேடி தேடி என்ன பிரச்சனை முதலாவது நீங்க உலக சம்பந்தப்பட்ட ஒத்தட்ட போகவா நம் அதுல வந்து குறை இல்ல அல்லா பூர்த்தியாக்கி வைத்திருக்கிறோம் காட்டி கொடுத்ததும் அதுதான் நாங்க என்னோட வாழ்க்கையை மாத்திட்டு போவோம் இருந்தோம் இன்ஷா அல்லாஹ் நூத்துக்கு நூறு நிபதியான சந்தோஷமான முன்மாதிரியான ஒரு சமுதாயமான அல்லாஹு தாலா நம் அனைவரையும் மாற்றி வைப்பான் எண்ணியமானவர்களே அதே மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய மாசம் ஹஜ்ஜில் இருந்து என்னோட சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள்ட்ட போய் அவங்க வீட்டுக்கு முன்னால அவங்கள போய் சந்திச்சு அவங்களா ஹதீஸ்ல வந்து இருக்குது மானக்கா செய்து எனக்காக வேண்டி துவா செய்ய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டி துவா செய்யுங்கண்டா அல்லாஹு தாலா எந்த திரையும் இல்லாம உடனடியாக ஏத்துக்கொள் ஹதீஸ்ல வந்திருக்கு மக்கள் இருந்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரவங்க அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னால ஏண்டா அன்று பிறந்த பாலகனை போல வாராங்க பாவமே இல்லாதவங்களை போல வாராங்க அவங்களோட துவா எல்லாம் டெரெக்டா கபூல் ஆக்குவாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க பிரச்சனை இல்ல உங்களோட எண்ணத்துக்கு நன்மை கிடைக்கும் போங்க மாணக்கா செய்யும் இப்படி ஹதீஸ்ல போகணும் எங்க பாவங்களுடைய மன்னிப்புக்காக வேண்டி எங்க தேவைகள் நிறைவேறணும் நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி துவாவுக்காக வேண்டிய வேண்டிக் கொள்ளணும் நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹூ நிம்மதியான சந்தோஷமான சுகீச்சமான ஒரு நிலைமை உருவாக்கி தருவான் யாருல நம்ம அனைவரை கபூல் செஞ்சு கொள்வாய் பொருந்திக் கொள்வாயாக ஏத்தி கொள்வாயாக எங்களுக்கு இருந்து பறிவோன இந்த புதிய புதியமான இஸ்லாம் இந்த दीन, இந்த பவான் திருப்பி எங்களுக்கு தந்தருள்வாயா இந்த யார்த்தமான கல்வி எங்களை விட்டு பறிக்கப்பட்டு விட்டது யாருலா என்ன என்ற எங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கா திருப்பி இந்த யார்த்தமான கல்வியை எங்களுக்கு தந்தருள்வாயா இஸ்லாத்து மகத்துவத்தை உள்ளங்கள்ல போட்டருள்வாயா இந்த படிக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைங்களுடைய உள்ளத்துல ஈமானை போட்டருள்வாயா உன்னுடைய கீனை போட்டருள்வாயா தக்குவாவை போட்டருள்வாயா யா முன்மாதிரியான மாணவர்களா முன்மாதிரியான சமுதாயமா நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக எங்களை கபூல் செய்துள்ளவாயாக கலிமாவுடனே வாழ்ந்து கலிமாவுடனே மர்ணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக அனில் ஹமது இல்லாஹி ஒபில்